வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை நல்லவர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அதுக்கான இலக்கணம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா எல்லா இடங்களிலும் அறம் படி நடக்கணும் நமக்கான அறம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கணும் எந்த இடத்துலையும் மனித தன்மையை நாம் எழுந்து விடக்கூடாது அதுக்காகத்தான் நம்மளோட புத்தகத்துல மனிதத்தன்மையை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கோம் அந்த மனிதத்தன்மையில ஒன்று தீண்டாமை அந்த மாதிரியான செயல்களில் நம்ம என்னைக்குமே இறங்கக்கூடாது அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மாணவர்களை திட்டக்கூட மாட்டார் ஏன் திட்டமாட்டாங்க தெரியுமா அந்த ஆசிரியருக்கு மிகவும் பிடித்தது மாணவர்களோடு அன்பாக பழகுவது மாணவர்களை நேசிப்பது மாணவர்களுக்காக உடைப்பது அதை தொடர்ந்து செய்வாங்க அப்படி செஞ்சதுனாலேயே என்னமோ அந்த ஆசிரியர்கிட்ட படித்த மாணவர்களும் அதே மாதிரி இருப்பாங்க அந்த ஆசிரியர்கிட்ட படித்த மாணவரை சமீபத்தில் பார்த்தேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு நான் அரபு கண்ட்ரிஸ்ல போர்க்களத்தில் இருக்கேன் செஞ்சிலுவை சங்கத்தில் அப்படின்னு எப்படி இந்த வயசில் உனக்கு நீ உழைச்சி நிறைய சம்பாதிக்கணும்ல இல்லை இப்போ நான் நிறைய பேருடைய வாழ்த்து சம்பாதிச்சுட்டு இருக்கேன் நான் காப்பாற்றும் போது ஒவ்வொருத்தரும் மனப்பூர்வமா வாழ்த்துவாங்க சம்பாதிக்கலாம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நாம் அரசியல்களை செய்ய வேண்டும் அந்த அரசியல்களை செய்து தன்னோட குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்பவர்கள் இனிதாக வாழ்வார்கள் மூத்தவர்கள் சொல்வாங்க வள்ளுவர் சொல்லும்பொழுது இன்னும் ஒரு படி மேல வாங்கி இந்த உலகத்துல யாரெல்லாம் அற செயல்படி அறநெறிப்படி வாழ்கிறார்களோ அவர்கள் மேலோகத்தில் வாழக்கூடிய தெய்வம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒப்பானவர்கள்னு சொல்றாங்க இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படி ஒரு ஒப்பானவர்கள்தானே நம் தேசத்தை நமக்காக விட்டு சென்ற முத்தவர்கள் ஆக நாமும் மையத்தில் மிகச்சிறந்தவர்களாக மாறி வானத்தில் வாழும் தெய்வத்திற்கு ஒப்பாக வாழ முயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரமாய்ந்து இல்வாழ்க்கை குரல் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் மீண்டும் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த ஐம்பது நாட்களாக என்னோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்னும் தொடர்ந்து திருக்குறள் முழுமையும் சேர்ந்து பயணிப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி